الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا تجد له وليا مرشدا نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وعلى اله وسلم تسليما كثيرا كثيرا انا دعى لقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَفَأَمِنَ أَهْلُ الْقُرَى أَن يَأْتِيَهُم بَأْسُنَا بَيَاتًا وَهُمْ نَائِمُونَ أَوَ آمَنَ أَهْلُ الْقُرَى أَن يَأْتِيَهُمْ بَأْسُنَا ضُحًى وَهُمْ يَلْعَبُونَ أَفَأَمِنُوا مَكْرَ اللَّهِ فَلَا يَأْمَنُ مَكْرَ اللَّهِ إِلَّا الْقَوْمُ الْخَاسِرُونَ உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏஹனாய் நவ்வாவுக்கே எல்லா புகழும் என்றென்னும் உண்டாவதும் கருணையும் சலாமனும் மீதேற்றமும் தவறிய வழியில் ஆழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கே நேரான சீரான சிறப்பான சுர்க்கத்துறைய பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் மொஹம்மது ரசோலோ முஸ்தபா சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் மீதிலும் அண்ணாவுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்று உண்டாவதை நிறைவேற்றுவதற்காக அல்லாவுடைய மாளிகை ஆற்றைக்காக நீக்கத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாவின் அன்பு நகரடியார்களே அல்லாஹ் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றன அவைகளை எடுத்து நடப்பத மாத்திரம் விட்டுவிடாமல் எவைகளின் விலகிக்கொள்ளும்படி விலைத்திருக்கின்றனோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்த்து எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த படை சரப்பில் இரையச்சத்துடன் வாடும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் நற்களை என்னும் ஒசி என்று பிறப்பித்துகின்றேன் ஆக அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடி ஆகிறேன் எம்மை ஒரு கால வாழ்க்கைக்காக இந்த உலகத்தை அனுப்பி எம்மை அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான் நிலைமைகளையும் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று அல்லாஹ் வருடத்துக்கு சொல்லும் பொழுது எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதோ இதையெல்லாம் நீங்கள் அடைந்து இருக்கிறீர்களோ இதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தது எதற்காக வேண்டும் என்றால் உங்களை சோதிச்சு பார்க்கிறதுக்கு நன்றிகளுக்கு நடக்கிறீங்களா என்கிறத பாக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்லுறா இதையெல்லாம் நாம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் சௌகர்களே அல்லாருடைய நல்லே ஹசரத் இப்ராஹிம் அலைகி சலாத்து வெற்றி விட்டார்கள் அனைத்தையும் சரிவர நிறைவேற்றினார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் முழுமையாக சிரமமடைந்தார்கள் அடிபணிந்தார்கள் அதனால் அல்லாஹ் இப்ராஹிம் அழகி அவர்களை பார்த்து சொன்னாஹிசாக விட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான் சகோதரே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் என்னையும் சோதிக்கிறான் நாமும் அந்த சோதனையில வெற்றி பெறுவோமாக இருந்தால் அந்த சோதனையில நாம் ஈரேற்றம் அடைவோமாக இருந்தால் நாங்களும் அலாம் ஆனால் நாம் நமது உள்ளத்தோட பேசி பார்ப்போம் நாம் அல்லாஹுடைய கட்டளை அடிபடுகிறோமா நோம்பு பிடிக்கிறோம் நல்ல விடயங்களை சொல்லுகிறோம் சகோதர்களே நேர்களே இதுவும் இது கட்டாயம் இந்த வேண்டும் செய்யணும் பொரு ஏராளமான ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இந்த இதர ஏனையத்துகளை விடவும் அல்லாக தவறு பாவத்தை விடுங்க நீங்கதான் இந்த பூமியிலே ஆகப்பெரிய வணக்கசாலி ஆகப்பெரிய வணக்கசாலி இன்றைக்கு நாங்க இதை யோசிக்கிறதே இல்லை இன்றைக்கு அமல் செய்யறோம் ஆனா பாவங்கள் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது நாங்களும் எங்களுக்காக பாவம் செய்ய வைக்கிறோம் என்று கருதப்படக்கூடியவர்கள் கூட நன்மையை சொல்கிறோம் எத்தனை பேர் பாவத்தை தடுக்கிறோம் சரி வெளியே உள்ளவர்களை விட்டு விடுவோம் நமது பிள்ளைகள் நமது மனைவி நமது கட்டுப்பாட்டில் இருப்பவர்களை ஏன் நாம் தடுப்பதில்லை இந்த நேரத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க மண் சரைய கூட உமா கல்யூ யாருக்கு இந்த உமத்தில இந்த சிறந்த உமத்துல சேர்ந்து கொள்ள யாருடைய உள்ள விரும்புதோ நாடுதோ கண்டிஷன் அவர் நிறைவேற்றும் அவர்கள் மேலும் சமம் ஆவார்கள் அவர்கள் பாவம் நடந்து கொண்டிருந்தது அவர்கள் பாவத்தை தடுப்பேன் அமரும் அவர்கள் செய்த செயல் ரொம்ப கெட்டதாக இருந்தது பாவ செஞ்சிட்டாசல் அவர்களுடைய நல்லவர்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு சோதனை வருமா நல்லவர்கள் சாலி ஆனவர்கள் நல்ல நல்ல அமல்கள் ஈடுபடுறோம் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுதும் எங்களுக்கு சோதனை வருமா சொன்னார்கள் பாவம் அதிகரித்து விட்டால் பாவம் தலை விதித்து ஆட ஆரம்பித்து விட்டால் எல்லோருக்கும் சேர்ந்துதான் அதாவது வரும் சகோதரர்களை நேர்களை அல்லாஹம் மண்டிக்க வேண்டும் நாம் இன்றி அல்லாவுடைய சோதனை தண்டனையில் இருந்து அச்சந்திருந்திருக்கிறோம் இவர்கள் தான் தென் புத்திசாலி யார் என்று சொன்னிஜேவி பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு யாரு தங்க தயார்படுத்துறோ அவர் தான் புத்திசாலி வியாபாரம் குடும்ப வாழ்க்கை அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் மனம் போன போக்குல எவ்வளோ பிரகாரம் சாராக்கள் முறையில அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை ஆக்கிக் கொண்டு மன்னி அவர்கள் அல்லா இது ஆதரவு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மடையர்கள் உலகம் யாரையும் பார்த்து புத்திசாலி என்று சொல்லட்டும் அதன்மது அவர்கள புத்திசாலி வரவும் இல்லை வரப்போவதும் இல்லை அடமலை அடமழை பெய்து இந்த மழையுடைய ஒரு துணிதான் முழு உலகத்தில் எடுக்கக்கூடியவருடைய அறிவும் அதற்கு முகமது அவர்களுடைய அறிவு இந்த அடமலையை போன்றது சொல்லி அவர்கள் பாடுகிறார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு வழிபட்டு கொண்டிருப்பார் கட்டளை வாழ்க்களை கொண்டிருப்பார் மாடு செய்த ஈடுபடுவான் மாற்றமான செயலில் ஈடுபடுவான் ஈடுபட வைப்பான் அதுக்கு அனுமதிப்பான் அவமதிப்பான் அவருக்குமதையில அவருக்கு ஈடுபடுவார் சகோதரர்கள் நன்மை செய்யறோம் எப்படி செய்யறோம் பாவத்தில் ஈடுபடுறோம் பயம் வருக்கம் வருகா அல்லா கூட பிடி வந்து நிலைமை இந்த பயப்படுறோம் சகோதரர்களை தெரியாது அதனால கேட்கிறான் அச்சந்திருந்திருக்க அச்சம் இந்த கிராமவாசிகள் இந்த ஊர்வாசிகள் இவர்கள் அவங்கள தூங்கி கொண்டிருக்கே எங்களை குடி வந்தவர்களை குடிக்காதான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க விளையாட்டுகள் பொழுதுபோக்கு ஈடுபட்டு எங்களுடைய தண்டனை அச்சம் திரு الله الله நல்லவர்களுடைய பழக்கத்தின் முன்ன அவசரமாக தண்டிக்கிறது தண்டனை இல்லை அதனால நீங்க ஒருவரை பார்க்கிறீங்களா நீங்க ஒருவரை அவருமோ அல்லா குறி செய்கிறாரே ஆனா அல்லா அவருக்கு துனியாவ அமைப்புகளையும் திறந்து கொடுக்கிறான் ஆனா நீங்க அவர் அல்லாக்கு மாறி செஞ்சு கொண்டிருக்கிறாரு இந்த நிலமே அல்லா அவருக்கு கொடுக்கறத நீங்க பார்த்தா விலகி கொள்ளுங்க விட்டு பிடிக்கிறான் அவங்கள அவர்கள் மறந்து மனம் போன போக்குள்ள தங்கள வாழ்க்கையை அமைப்பார்களாக இருந்தால் பெரியும்ழைய வீடு புதிய வீடு ஆகும் சகோதரர்களை அள்ளி கொடுப்போம் எதுவரைக்கும் கொடுப்போம் நாங்கதான் அவங்களுக்கு கொடுத்தோம் அவங்க கட்சிதான் எங்களுக்கு ஒண்ணு நடக்காது எங்களுக்கு ஒண்ணு செய்யலாது எந்த நிலைமைக்கு அவர்கள் பேசுவதை விடுவோம் விட்டு என்ன செய்வோம் அவர்களுக்கு பிடிப்போம் அமல்களால அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாகும் பாவத்தா அல்லாஹுடைய வேதனும் அதை மறந்துட கூட எங்களுக்கு நடந்துகிற விட இனம் என்ன நாங்க செஞ்ச அமல்களை வச்சு துடிவு கொண்டு பாவத்தில் இறங்குவோம் இது யார மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு நான் பத்தியன் சாப்பாடு நல்ல விட்டமின் உள்ள சாப்பாடு நான் சாப்பிடறேன் என்று நினைச்சு யாரும் ஒரு பத்திய பத்தியனால சாப்பாடு சாப்பிடுறேன் என்று சொல்லி யாரும் நஞ்ச தூக்கி குடிக்க மாட்டேன் கூட குடிச்சு அந்த போயிட்டுருவாங்க சபவர்களே நல்லா கூட நல்லே இத மோசமான காட்சியில பார்க்கிறத விட்டுட்டோமா பாடல்களை விட்டு சொல்லு ஒவ்வொரு நிலைமைகள் வரும்பொழுதும் நல்லா நினைப்பான் திரும்ப படையத்துடைய கதவத்து இப்படி இருக்கும் பொழுது கடைசியா மூசாலை படையை திரட்டிக்கிறவன் குறிக்கிட்டு இது இப்ப இதை கடைக்கோனும்படி பிளந்ததுல வரையலே எல்லாரும் அனுப்பி வாய்க்குள்ள மண் அடிச்சு பொத்து வாயில் மூட்டினான் தெளிவுபடுத்துறாங்க குடும்பத்தையும் அநியாயம் <Darth Vader> ஒவ்வொருவரையும் அவர்களுடைய முன்னாள் கூட்டம் இவர்களை சத்த சத்தத்தை குளிர் காத்து எவ்வளவு அடிச்சுக்கிற கொடி கற்களை நாம் மேல கொண்டு போய் இவர்களையும் மேல தூக்கி தக குப்பனை கரட்டி நிலத்துல அடைச்சு கழுத்தை முறிஞ்சு சாக அவர்கள சிலும்த்தாது மேல வரையில் தூக்கி தலகுடட்டி நிலத்துல அடித்து கழுத்தை முடிச்சு சாக அடிச்சிட்டே பூமிக்குள்ள இந்து வரை சுழி வாங்கப்பட்டுக் கொண்டிருக்க அந்த கூட்டம் இந்த தண்டனையும் கொடுத்துட்டும் அந்த நதியில போட்டு மூழ்கடிக்கு வச்சிட்டு என்ன சொல்றான் அவங்களுக்கு அநியாயம் செய்யல அநியாயம் செய்யலிங் அவர்கள் தாங்களே தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார் மண்டிக்கணும் சகோதரி அதனால நான் பாவத்தை விடுவோம் சகோதரர் உதவி அடைவோம் பாவங்களான சோதனைகள் என்ன நேரத்தில் இப்ப வரும் எங்கே வந்தது வியாபாரத்தில் அவர்களுடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சகோதர்கள் எல்லார்படியும் நிலையார்கள் பாவத்தில் ஈடுபட்டு அதனால சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால அல்லாஹ் ஆதரவைக்கணும் நாம் பாவத்தை விடணும் நம்மளுக்கு பாவத்தை தடுக்கணும் மே வைப்பார்களாக இருந்த அந்த பார்த்துக் கொண்டிருப்பார்களாக இருந்தா என்ன நடக்கும் எல்லாரும் சேர்ந்து காட்டு போக இப்ப அவர்களை தங்களை பாதுகாக்கப்படுவார் தெரியாது தெரியாது இந்த பாவத்தை பார்த்துக் கொண்டிருக்கு எத்தனையோ விட பார்க்கணும் இத்தடிகளமான சம்பவங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்குது அசிங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மூடி வாலிபு உள்ளுக்கு போனா அசிங்கமான காட்சி வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வாரிபோட மேனில் ஆடு இல்லை கிட்ட போறாங்க தூக்கிறதுக்கு ரோஹு பிரிஞ்சு போகுது வேலையில் ஈடுபட்டு நடந்து கொண்டிருக்கே வரும் பாவத்தை பார்த்துக் கொண்டிருக்கே வரும் யாரும் யாராலே தடுத்து நிறுத்தலாம் வந்துடும் என்று சொன்னார் வர முன்னாலேயும் கலண்டிய பாவத்திலிருந்து உண்மையான தோப்பம் செஞ்சு உண்மையான திருந்துவமாக இருந்தா அல்லா அந்த அலாவுக்கு பாதுகாக்கும் உண்மையான வீடு வாசல்கள் திறமைகள் ஆற்றல்கள் செல்வங்கள் செல்வார்கள் நன்றி செலுத்த அதிகப்படுத்தி தருவோம் நிம்மதியை சந்தோஷம் கிடைக்கும் தப்புக்கு மாற்றமான பயன்படுத்த செலவழிக்கிறோமா பிள்ளைகளை ஈடுபடுத்துறோமா மனைவி ரொம்ப கடினமான சகோதரர்களே சொல்லிட்டான் அவங்களுக்கு இறக்கம் உள்ளவன் பாவத்தை மன்னிக்க கூடியவன் இது ஒரு பாட் மொத்த பாட்டையும் சொல்லியிருந்தோம் அண்ணா என்ற குடியும் கடினவான் என்ன பத்து கலசதி உணரப்படைய குடி ரொம்ப கடினமானது குடியில மாட்டணும் தப்பேடாது உலகத்திலே அணிவு நாசம் கபரிலையும் கேவலம் கேவலம் போற இடம் மாற்றமான இடமாகத்தான் எவ்வாறு வாழ்றோமோ அவ்வாறா மூத்தாவோ எவ்வாறு மூத்தாறமோ அவ்வாறா எழுப்பப்படுவோம் அதனால் அல்லாவுடைய நல்லா விடுவோம் ஆகும் இதே போல நாம் இருக்கக்கூடிய நம்மளை எதிர்த்து இருக்கக்கூடிய மாதம் சங்கே விக மாதங்கள்ல ஒரு மாதத்துல இருக்கிறோம் இந்த மாதங்கள் எல்லாம் சங்கிவிக்கும் மாதங்கள் மாதம் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் இந்த பிற பார்க்க இருக்கிறார்கள் சகோவர்களே அந்த காலங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான இருக்கக்கூடிய செய்த பாவங்கள் எல்லாம் அந்த நோம்பு பிடிப்பதை மூலமாக மன்னிக்கப்படும் என்று சொல்ல அல்ல சொன்னார்கள் இதே போன்ற அந்த கைதுடைய நாளில் கொடுக்கிறது இது ஆக சிறந்த அமலாக இருக்கிறது அந்த நாளில செய்யக்கூடிய அமல்கள் பிராணிகளை அல்லாவுக்காண்டி ஆடு மாடு அல்லாவுக்காண்டி அறுக்கிறது அதனால யார் யாருக்கெல்லாம் அண்டையுடைய அண்டை நாளினுடைய செலவுக்கு மேல் மிச்சமாக இருக்குதோ சொன்னாங்க அவர்கள் அந்த அமலை செய்யத்தோ அவ்வாறு செய்யாமல் வந்த முசல்லானா அவர்கள் எங்களை தொடும் இடத்துக்கு வரவானா என்று சொன்னார் அவ்வளவுடைய அமல் அதனால யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ முழுமையாக ஒரு ஆடு கொடுக்க ஒரு மாடு கொடுக்கணுமா கொடுக்கணும் ஒரு மாட்டில ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கணும் இவ்வாறு ஈடுபடுவோம் யாரெல்லாம் நீயத்திருக்குதோ அந்த அமல செய்யாவிட பிற ஒன்று இருந்து பார்த்ததுல இருந்து நகம் வெற்றது முடிவெற்றது இது ஒரு நல்ல காரியம் அல்ல நம்ம தவிர்க்க அந்த அமல் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னாலே தான் அவர்கள் முடிநாகப்பட்டோம் சிலர் அந்த அமலே அந்த ஹையாவுடைய அமல் எப்ப ஆரம்பமாகும் நாள் பெருநாளுடைய தொழுகைக்குரிய நேரம் கழிந்ததற்கு பின்னால் அதாவது நேரம் இஸ்ரா சொன்னால் ஏழு மணிக்கு பிறகு தான் அந்த நேரம் ஆரம்பமாகும் சிலர் என்ன செய்வார்கள் போர்களுக்கு சென்று அவசரமாக கொடுத்து விட்டு திரும்பிவிட வேண்டும் என்பதற்காக நேரத்துக்கு முன்னாலே யாரு அந்த அமலை செய்வார்களோ அது ஐயா அல்ல ஹதியா என்று சொன்னார் அது ஐயாவாக கருதப்பட மாட்டார் அதனால அந்த நேரம் நேரம் கழிந்து இஸ்லாமுடைய இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாலே அந்த அமல் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் இருந்தால் அது ஒவகையமாக கருதப்படும் அந்த அடிப்படையில் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே தீர்த்து சரியான முறையில் விளங்கி அதை சரியான முறையை பின்பற்றி பாவத்திலிருந்து நாமும் தவிர்த்து மற்றவர்களே பாவத்திலிருந்து தடுத்து அல்லாருடைய உதவிக்கு தகுதியானவராக வாழ்ந்து மரணித்தால்வா என்னைக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் செய்வானாக யாரும் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்க தாயதைய பாவங்களை மன்னிப்பாயாக முஸ்லிமான ஆண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யெல்லாம் எங்கள் பாவத்தின் மீது வெறுப்ப தருவாயாக பாவத்திலிருந்து கலட்டி விடுவாயாக எல்லாம் மற்றவருடைய திருப்திக்காக பாவம் செய்யக்கூடிய அப்படியாப்பட்ட பாவிகளை ஆக்கிவிடாத அர்மானே யாரெல்லாம் உண்மையான நன்றியுள்ள அடியார்களாக வாழ்ந்து மரணி வாங்கி நாளைக்கு மருமையில்